كثيراً لعلكم وقال وسلم او உலகத்திலே பல்வேறு தரப்பினருடைய உரிமைகளை மீட்பதற்காக சில போராட்டங்கள் புரட்சிகளை முன்வைத்து வருடத்திலே சில குறிப்பிட்ட தினங்களை மீட்பு தினமாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் முதியோர்கள் தினம் ஆசிரியர்கள் தினம் என்றெல்லாம் பல்வேறு உழைப்பாளர்களுக்கான தினமும் கொண்டாடப்படுகிறது எட்நூத்தி எண்பதுகளிலே நடந்த ஒரு புரட்சியை முன்வைத்து உழைப்பாளர்களுக்கான ஒரு தினமாக மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது பொதுவாக இந்த தினங்களை வைத்து பயான்கள் பேசுவதை பொதுவாக நாம் விரும்புவது கிடையாது காரணம் இது யூத கிறிஸ்தவர்களுடைய சில கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு வந்து உருவானது இவை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா மனிதர்களுக்குமான உரிமைகள் அதுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தாம் வாழ்ந்த காலத்திலேயே அனைத்து தரப்பினருடைய உரிமைகளையும் மனித இனத்திற்கு பெற்று தந்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த மார்க்கம் பலவீனமான மனிதர்களுடைய மார்க்கம் எ மனிதர்களுடைய ஆர்க்கம் சொல்வார்கள் இன்னம்துர் சரூன்கும் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு தாராளமாக ரிசுக்களிக்கப்படுவதும் உங்களில் உள்ள பலவீனமான மனிதர்களின் காரணமாகத்தான் பலவீனமான மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களின் காரணமாகத்தான் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள் உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுகிறது என்று பெருமானார் சொல்வார்கள் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏழை எளிய மக்கள் பலவீனமான மக்கள் அவங்களோடுதான் இருப்பாங்க ஒரு படை புறப்படுகிறது சொன்னால் நபிசரதா ஆலிசன் அவர்கள் படை வீரர்களை அணியாக பிரிப்பாங்க ஐந்து அணியாக படை வீரர்களை பெருமானார் பிரித்திருப்பார்கள் அதுல ரசூலாசன் அவர்கள் அதுல கடைசி அணி அந்த கடைசி அணில யார் வருவாங்க சாதாரணமான ஒட்டகம் வச்சிருப்பாங்க சில தோழர்கள் அந்த ஒட்டகம் வேகமா போகாது ரொம்ப மெதுவா செல்லக்கூடிய ஒட்டகம் நபிசரல்லா ஆலேசன் அவங்க இந்த கடைசி அணில பலவீனமான அணில அதுலதான் பெருமானார் வருவாங்க ஆக பின்னாலதான் வருவாங்க போர்க்களத்துல பெருமான தோழர்களிடத்தில் மனிதர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தில வந்து என்ன தேடுங்க என்று பெருமானார் சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனாலும் ஆயிஷா கேட்டாங்க நாளை மறுமையிலே உங்களை எங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்ட போது நபி சொன்னார்கள் நாளை மறுமையிலும் கூட எங்கே ஏழை எளிய மக்கள் பலவீனமானவர்கள் இருப்பார்களோ அங்கே என்னை பெற்றுக் கொள்ளுங்கள் மார்க்கம் எனவே நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை உழைப்பாளிகளாகட்டும் எளிய மக்களாகட்டும் தொழிலாளர்களாக இவர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுவதில் இன்றைய எல்லா தத்துவங்களையும் விட எல்லா தத்துவங்களையும் விட முந்திய மார்க்கம் நம்முடைய மார்க்கான நாம் எடுத்து சொல்ல விரும்புவது உழைப்பினுடைய மகத்துவம் உழைக்க கூடியவர்கள் உழைப்பாளிகளுக்கு தர வேண்டிய மார்க்கம் உழைப்பை விரும்பக்கூடிய மார்க்கம் சோம்பேறித்தனத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் அல்ல பெருமானார் வந்து நிறைய தீமைகளை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேடினாங்க நிறைய தீமைகளில் அதுல ரம்பி இப்படி ஒரு துவாவும் கேட்பாங்க அல்லாஹம் மினரி சோம்பேரித்தனத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக இயலாமை கிடையாது சோம்பேறியாக இருக்கிறத மார்க்க விரும்புறது இல்ல உமர் ரீதான் வாலிபர்களை பார்த்தா விசாரிப்பாங்க வாலிபர்களை பார்த்தா கூப்பிடுவாங்க என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க நம்ம ஊர்லயும் சில பெரியவர்கள் அப்படி இருக்கிறாங்க நல்ல விஷயம் வாலிபர்களை விஷயம் இது உமரதியானவர்கள் வாலிபர்களை பார்த்தா விசாரிப்பாங்க என்ன செய்யறன்னு சொல்லி யாராவது சும்மா இருக்கிறேன்னு சொன்னா சொல்லுவாங்க இந்த சமுதாயத்துல வீணா போனவ நீதான் சொல்லுவாங்க அப்ப சும்மா இருக்கிறது சம்பாதிக்காம இருக்கிறது உலைக்காம இருக்கிறது இதை இந்த மார்க்கம் உழைப்பை விரும்புகிற மார்க்கம் அதற்கு இந்த சம்பந்தமாக குரான் அழகான வசனம் ஒன்று அல்லா சொல்லுவான் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டுட்டா வியாபாரத்தை விட்டுருங்க வாங்க சொல்லிட்டா வியாபாரத்தை விட்டுருங்க அடுத்து அல்லா தொடர்ந்து சொல்லுவான் ஜும்டைய தொலக முடிஞ்சுட்டா நாம இருக்கும் சாப்பிடறதுக்கு அருள தேடுங்க செல்வத்தை தேடுங்க ஜும்மாவை முடித்து விட்டு எல்லாம் சொல்றோம் போய் உலகத்துல செல்வத்தை தேடுங்க இந்த மார்க்கையும் இம்மையையும் அழகாக இணைக்கிற மார்க்க துன்யாவையும் ஆஹரத்தையும் அலகா இணைக்கிற மார்க்கம் சமநிலை இங்க உலகமே கதி அதுவும் இந்த மார்க்கத்துல இல்ல மருமையே கதி உலகத்தை மறந்துறது அதுவும் இல்ல வசனம் சான்று ஜும் அல்லாவை பத்தி பேசப்படுது நபிய பத்தி பேசப்படுது தக்வாவை பத்தி பேசப்படுது சொற்க நரகத்தை பத்தி பேசப்படுது இதெல்லாம் ஆகிறது ஜும்மா முடிஞ்சதும் ஜும்மால பேச்சையும் கேட்டுட்டோம் போய் ஒரு மடத்துல போய் உட்காரன்னு சொல்லல ஒரு ஹான்கால போய் உட்காரன்னு சொல்லல ஜும்மா முடிஞ்சா போய் அல்லாவுடைய அருள தேடுன்னு சொல்லி இந்த ஆயத்தினாலதான் நம்முடைய முன்னோர்கள் பலரும் ஜும்மா முடிஞ்சா வீட்டுக்கு போகமாட்டாங்க போய் கடைவீதல போய் ஒரு பேரிச்சம்பலத்தை யாவது வித்து காசாக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒரு பேரி ஆகரத்தையும் இதுதான் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை இது உலகமே கதியின் கிடைக்கிற யூத மதமும் அல்ல இது மருமையே கதியின் கடந்த கிறிஸ்தவ மதமும் அல்ல இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த உலகத்திலும் அழகான வாழ்க்கை மருமையிலும் வாழ்க்கை அதைத்தான் தேடும் இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை உழைக்கக்கூடிய கரங்கள் அது பிரியமான கரங்கள் அல்லாவுக்கு பிடித்தமான கரம் என்று சொல்லுவாங்க ஒரு சகாபி சுண்ணாம்பு கலவை கட்டடம் கட்டுறதுக்காக அல் காசி ஹபீபுல்ல உலைப்பாளி அல்லாஹுடைய நேசன் உலைப்பாளி அல்லாவுக்கு பிரியமானவன் அல்லாவுக்கு பிரியமானவன் இந்த உலை உழைக்கும் கரங்கள் சொல்லுவாங்க இன்னொரு மரிய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது எல்லாமே ஒரு நொடியில நடக்குது அவங்க குளிக்க போறாங்க திடீர் ஜிபிரியில் வர்றாங்க வந்து சொன்னாங்க அல்லாஹ் ஒரு உத்தரவு விட்டுட்டான் உங்க உடலுக்குள் தன்னுடைய ஆன்மாவும் உதச்ச நீங்க ஒரு நிமிஷத்துல கற்பந்திருச்சுதான் தாமதம் மரிய மலிசனா கற்பந்தாங்க இப்ப கற்பந்தரித்து விட்டு கவலையோடு இருக்கிறார்கள் இப்ப கற்பிணி பெண்ணுக்கு உணவு தேவை மரிய மலிசனாம் கற்பிணி பெண் உணவு தேவை இந்த உணவு அல்லா நினைச்சிருந்தா அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் வானத்திலிருந்து அண்ணா லட்சி இந்த பழங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது சொல்லுவாங்க கொடுத்திருக்கலாமே இங்கதான் ஒரு உண்மையை விளங்கணும் அற்புதங்கள் என்பது நிரந்தரமானது அல்ல வாழ்க்கை முழுக்க இறை நேசர்களுக்கு அல்ல அற்புதத்தையே குடுக்கிறது கிடையாது அப்படி கொடுத்தா சோம்பேரிய போய்டும் மனுஷன் இங்க அல்லா என்ன சொல்றான் மரிய மலைஸ்லாமுக்கு கற்பிணி பெண்ணுக்கு சக்தி தேவை பெயிச்சம்பளத்தை சாப்பிடணும் அல்ல நினைச்சிருந்தா வானத்திலிருந்து கொடுத்திருக்கலாம் குரான் அலஹா சொல்லும் மரியா உத்தரவிட்டான் இந்த பக்கத்துல பெயிச்சம்பளம் இருக்குது மரம் இருக்குது அதை உழுக்குன்னு நல்லா சொல்றாங்க பக்கத்தில் இருக்கிற இந்த பேரித்தம் மரத்த உலுக்கு துசாஹித் அரை குருத்தியா அது உனக்கு பெரித்தம் அந்த பழங்களை கொட்டும் அதை சாப்பிடு உழைப்பும் வந்து எல்லா சந்தர்ப்பத்திலும் உழைப்ப விரும்புகிற மார்க்கம் உழைக்கக்கூடிய மனிதர்களை விரும்பக்கூடிய மார்க்கம் இது இதான்ஸ்லாம் அவர்களும் நமக்கு பல ஹதீசுகள்ல உணர்த்தி இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிறவனை பத்தி பெருமான சொன்ன விஷயங்கள் வந்து சாதாரணமானது கிடையாது சில மார்க்கத்தோடு மார்க்க வேலை செய்யக்கூடிய சில சகோதரர்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் குடும்பத்தை கவனிக்கிறது பிள்ளைகளை கவனிக்கிறது பெற்றோரை கவனிக்கிறது அதெல்லாம் செய்து வேலை அதெல்லாம் உலகத்தினுடைய வேலைன்னு நினைக்கிறாங்க ஒரு அழகான ஹதீஸ் தபரானில வருது சஹாபாக்கூதரும் தோழர்களும் இந்த வாலிபர் வாலிபமும் இருக்குது அழகான உடல் திடமும் இருக்குது பலமும் இருக்குது இந்த வாலிபர் அல்லாவுடைய பாதையில போனா அல்லாவுடைய பாதையில போய் யுத்தம் செஞ்சா எவ்வளவு நன்றாக இருக்கும் சொல்லி பெருமான சுபாஷ் போடல அப்படிலாம் போடவும் மாட்டாங்க இது குருட்டுத்தனமான மார்க்கம் அல்ல என்ன சொன்னாங்க பெருமானார் சுனதாலிசன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாரு தன்னுடைய சின்ன குழந்தைகளுக்கு உணவு வாங்க போயிட்டு இருக்கிறாருல்லா அவர் அல்லாவுடைய வழியில இருக்கிறாரு தன்னுடைய சின்ன குழந்தைக்கு கடையில போய் ரொட்டி வாங்க போறாரு சின்ன குழந்தைக்கு கடையில போய் மருந்து வாங்க போறாரு அவர் வெளியே போயிட்டு இருக்கிறாரு தன்னுடைய வயதான முதியவர்களுக்கு தன்னுடைய வயதான பெரியவர்களுக்கு ஏதாவது வாங்கறது போறாருன்னு சொன்னா பகு சபீர் இல்லா அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறாரு மேலும் அவர் தனக்காக சம்பாதிக்க போறாரு குடும்பமே இல்லங்க மனைவி மக்கள் பெற்றோர்கள் சம்பாதிக்கூடாது நான் யார்க்கையும் யாசித்து விட கூடாது என்று தனக்காக சம்பாதிக்க போனாபி சபீர் இல்ல அவர் அல்லாஹுடைய வழியில் இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கிறத கூட அல்லாஹுடைய பாதை என்று சொல்லுகிற மார்க்கம் இது மனை மக்களுக்கு உழைப்பாளிகள் வாலிபர்கள் போறாங்களே இவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதையில் இருக்கிறாங்க குடும்பத்திற்காக கஷ்டப்படுறானே குடும்பத்திற்காக உழைக்கிறானே கல்முஜா ஹி சபீர் இல்ல அல்லாவுடைய பாதையில வாழை பிடிச்சிட்டு சண்டை போடுற குடும்பத்துக்கு உழைக்கிறவர் உழைக்கிற இந்த மார்க்கத்தினுடைய நில அதனால நம்முடைய மார்க்கம் வந்து உழைப்போ ஊக்குவிக்கிற மார்க்கம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது பெருமானார் சொன்னாங்க யார் அடுத்தவனை நம்பி வாழ்வானோ அவன் சபிக்கப்பட்டவன் சம்பாதிக்கிறது இல்லனது அதே மாதிரி பெற்றோரை நம்பி வாழ்றது சம்பாதிக்காம அடுத்தவனை நம்பி யார் வாழ்றானோ சபிக்கப்பட்டவன் இதுல இந்த காலத்துல யாரும் தப்பான நினைக்க கூடாது சிலர் மாமனார் வீட்டை நம்பி வாழ்றவனும் இருப்பான் உலகத்துல இவனை விட கேவலமான பிறவி யாரும் கிடையாது யாரும் இவனை விட கேவலமானவர்கள் கிடையாது சம்பாதிக்கணும் சுயமரியாத தன்மானம் இருக்கணும் மாமனாட்ட வசதி இருக்கலாம் மாமனாட்ட காசு இருக்கலாம் ஆனா அதை நம்பி அவரு குடும்ப பாரம்பரியத்திற்காக மனமுடிக்கப்படுகிறார் செல்வத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறார் மார்க்க பற்றுக்காக மனமுடிக்கப்படுகிறார் மார்க்க பற்றை பார்த்து மனம் முடித்துக் கொள்ளுங்கள் இது பெருமா நான் சில பேர் காசுக்காக ஒரு பெண்ணை கட்டுறது மாமனார் அப்படிப்பட்ட சில ஜென்மங்களும் இருக்கிறது நம்பி சொன்னாங்க அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடியவன் சம்பாதிக்காம உழைக்காம அடுத்தவனை நம்பி வாழ்றவன் மல்ல சபிக்கப்பட்டவன் அப்ப இந்த தீன் சும்மா சொல்றதே கிடையாது ஒரு அழகான சமநிலையைத்தான் காட்டும் உழைக்கணும் வியாபாரம் செய்யணும் சொல்ல போனா வியாபாரிகளை பத்தி நவி என்ன அழகான வார்த்தை சொன்னாங்க ஒரு நேர்மையான வியாபாரி நாளை மறுமையில் நவிமார்களோடு சுகதாக்களோடு சித்திகன்களோடு எழுப்பப்படுவாங்க நவியுடைய வார்த்தா தாஜு அமீன் ஆனா எல்லா வியாபாரிகளும் அல்ல ஏமாத்துறை வியாபாரி அல்ல ஹராமான வியாபாரம் செய்யறவன் அல்ல கலப்பட வியாபாரம் செய்யறவன் அல்ல அத்தாஜு அமீன் ஒரு நேர்மையான உண்மை பேசக்கூடிய வியாபாரி மபிமார்களோடு சித்தியக்கீன்களோடு மறுமை அந்த அளவுக்கு ஒரு வியாபாரிக்கு இந்த மார்க்கம் தரக்கூடியம் சும்மா இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்கிறது உழைக்கும் போதும் கூட நல்லா சம்பாதிக்கிறது விரும்புது இந்த மார்க்கம் வந்து அளவும் வைக்கல அளவும் வைக்கல இவ்வளவுதான் சம்பாதிக்கணும் லிமிட் இருக்குதா அப்படி ஒரு லிமிட்டும் கிடையாதுங்க சகாபாக்களும் கேட்டு யார சொல்றதா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குதான்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு இந்த மார்க்கத்துல இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சம்பாதிப்பதற்கு கூட ஒரு லிமிட்டை இந்த மார்க்கம் வைக்கவே கிடையாது அதனாலதான் சகாபாக்கள் உலகத்துல பெரும் பெரும் பணக்காரர்கள் சொர்க்கொண்டு பெரும் செல்வந்தர் இந்த நாலு இமாம்கள் இன்னைக்கு இஸ்லாம் இருக்குது இந்த நாலு மது இஸ்லாம் இல்ல இந்த நாலு மதுதான் தீன வழங்க முடியும் நாலு மது இமாம்களும் சாதாரணமான ஆளுக கிடையாது மாபெரும் சட்ட மேதைகள் அதே நேரத்துல வணிகர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எளிமை அதுவே விஷயம் ஆனா வணிகர்கள் பெரிய லட்சாதிபதி கோடி சோழர்கள் இமாம் ஹனிஃபராமத்துலா அலை அவங்க காலத்தினுடைய பெரிய வியாபாரி பெரிய வியாபாரி அவங்கள பத்தி தனி கித்தாபுகள் இருக்குது அவங்கள்ட்ட எவ்வளவு வியாபார சரக்குகள் இருந்தது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணாங்க அந்த காலத்துல அவைகள் எல்லாம் கோடிகள் இப்ப நாம நினைக்கிற மாதிரி இந்த இமாம்கள் எல்லாம் உழைக்காம அடுத்தவர்களை நம்பி வாழல அந்த காலத்துல உள்ள இமாம்கள் கூட உலமாக்கல் கூட பணி செஞ்சாலும் வியாபாரமும் செய்வாங்க மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டாங்க உலமாக்கல் அப்படிங்களே நீங்க நினைக்க கூடாது அப்படிப்பட்ட சூழல் இல்ல இன்னைக்கு வந்து தீன் பணியும் செஞ்சுக்கிட்டு வியாபாரமும் செய்யற சூழல் இல்ல அப்படி ஒரு இமாம் வியாபாரம் செஞ்சாலும் உலகம் அவரை தப்பா தான் பேசும் ஒரு அஜர்த்து ஒரு வண்டி வாங்கிட்டா கூட ஒரு மாதிரியா தான் பாப்பாங்க அஜித்து புது வண்டி வாங்கிட்டாரு நம்ம மனையும் அப்படிதான் இருக்குது இமாம்கள் உலமாக்கா பொதுமக்களை சாந்திருந்த அவர் வியாபாரியா காசு பணம் பொதுமக்களுடைய சிந்தனை அந்த காலத்துடைய இமாம்கள் மார்க்க பணி செய்வாங்க தீன் பணி செய்வாங்க அவர் ஒரு வியாபாரியாக இருப்பாரு அவர் பெரிய வியாபாரியாக இருப்பார் அப்ப இந்த மார்க்க வந்து வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் கூட லிமிட்டை வைக்கல இன்னும் சொல்ல போனா உமர் ரீல் அவர்கள் ஒரு மாபெரும் ஆட்சி காலத்துல ஒரு ஊருக்கு போறாங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன காரணம் அதிர்ச்சிக்கு அந்த ஊர் மக்கள்லாம் துறையாளியா இல்ல அப்படிங்கறதுக்காக அல்ல எதிர்காண்டி அதிர்ச்சி ஆகிறாங்க பாருங்க அந்த ஊர்ல உள்ள பணக்காரங்க பூரா வியாபாரிகள் தொழிலாளிகள் பூரா யாருன்னா முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர்களும் யூதர்கள் முஸ்லிம் அல்லாத கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அந்த ஊருடைய தொழிலதிபர்களா இருக்கிறாங்க உமர்தீதான் அவர்கள் முஸ்லீம்களை பூரா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாம் வெக்கமாக இல்லையா நீங்க இந்த யூத கிறிஸ்தர்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் ஏழைகள் அடிமைகள் ஏழைகளா இருக்கீங்க யூத கிறிஸ்தவர்கள் பணக்காரர்களா இருக்கிறாங்க அப்ப நீங்க அடிமைகளா இருக்கிறீங்க ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் தான் தனவந்தர்களா இருக்கணும் ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் தான் தொழிலதிபர்களாக இருக்கணும் இதை சொல்றது யாருபா ஹத்தாப்லான் அவர்கள் து இந்த மார்க்க வந்து முஸ்ம்கள் செல்வத்திலும் சரி உழைப்பிலும் சரி தொழில கண்டிஷன்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் எப்படி இருக்கணும் அது நம்ம ஒன்னு விஷயம் சொல்லுவோம் மொத்தத்துல இந்த மார்க்க இந்த அளவுக்கு தூரம் நோக்க மார்க்கும் ஒரு ஊர்ல முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இருந்தா அங்க பணக்காரர்களாக முஸ்லிம்கள் தான் இருக்கணும் செஞ்சு இன்னைக்கும் பாருங்க முஸ்லிம்கள் கணிசமா வாழக்கூடிய இடங்கள்ல பூரா அல்ல உடைய கிருவில முஸ்லிம்கள் பணக்காரர்களா இருப்பாங்க ஆனா நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர்றோமோன்னு பயமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு நம்ம பலருடைய வீடு சொத்துக்கள் பூரா மார்ச் மதத்தவர்கள்ட்ட அடமானமா இருக்குது நம்முடைய எல்லா சொத்துகளும் மாற்று அடமானமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கவலையான செய்தியும் எங்க ஒரு கட்டத்தில் தலைகினா மாதிரி அவங்க செல்வந்தர்களா நாம ஏழைகளா மாறிடுவோமோ அல்ல பாதுகாக்கணும் அந்த நிலைமை வரக்கூடாது இந்த உமத்து செல்வத்தோட இருக்கணும் நாம எஜமானர்களாக இருக்கணும் தலைநிமிந்து நிற்கணும் நீங்க தொழில் செய்யுங்க வியாபாரம் செய்யுங்க என்று அந்த ஊர் மக்களை ஆர்வடுத்தி விட்டு ஊக்கப்படுத்தி விட்டு சென்றார்கள் என்பதையும் ஒரு முஸ்லீம் எப்படினாலும் ஆசைப்படலாம் ஹலாலான ஆசைகளா இருக்கணுமே தவிர உயர்ந்த ஆசைகளாக இருக்கணும் அதை மார்க்க வரும்போது பெருமாநர் சொல்லுவாங்க தெரியுமா சும்மாசாகல விரும்புகள் இருந்த நான் உயர்வு அடையணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு கட்டத்துல மதீனாவுடைய கவர்னராக ஆனேன் அதுக்கப்புறம் இன்னும் உயர்வு அடையணும் ஆசைப்பட்டேன் சலீஃபாவுடைய மகளை நிக்கா செஞ்சேன் இன்னும் உயர்வு அடையணும் ஆசைப்பட்டேன் நானே சலீஃபாவா ஆனேன் உயர்வா அடை மருமையில சொர்க்கத்தை கேட்டா கூட நவி என்ன சொன்னாங்க குறைஞ்ச சொர்க்கத்தை கேட்காத சிறுதோஷங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அப்ப உலக ரீதியாகவும் சரி ஆசைப்பட்ட உயர்வான விஷயத்திற்கு தான் ஆசைப்படணும் மறுமையை கேட்டாலும் சரி கொஞ்சம் சுருக்கத்தை கேட்காதீங்க இந்த மார்க் விரும்புவதுல கொரான் ஓதுவதுல அவருக்கு விருப்பம் சொன்னா மார்க் என்ன விரும்புது ஹாபிஸாக விரும்புறியா நீராண கற்றுக்கொள்ள விரும்புறியா கொரான அழகான முறையில ஓதுவதை கற்றுக்கள் ஏன் தெரியுமா அல்லஹா மலக்குமார்கள் மலக்குமார்கள் இருக்கிறாங்களே அவங்க யாரோட இருக்கிறாங்க குரானை தெளிவாக ஓதக்கூடிய இந்த காரிகளோடுதான் மலக்குகள் இருக்கிறார்கள் என்று பெருமானார் செல்லா அலிசல்லாம் சொன்னாங்க அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சா அலஹாசி நமக்கு தெரியும் அதானுடைய பாங்குடைய வரலாறு அஞ்சு நேர துலகிக்கு பாங்கு சொல்றோம் இந்த பாங்க வந்து கனவுல கண்டது ஒரு சஹாபி அப்துல்ல கனவு கண்டாருக்கு எப்படி சொல்லணும் சொல்லி கொடுக்கறாங்க இந்த சஹாபி கனவுல இருந்து எந்த காலை நேரம் அவர் ஓடோடி ஒருவாரு நவீனத்துல யார சொல்றதா நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி அந்த சஹாபி அன்சாரி சஹாபி எல்லா அன்சாரிகளுக்கும் என்ன ஆசைன்னு சொன்னா வாங்கு கனவுல கண்டது ஒரு அன்சாரி சஹாபிங்கிறதுனால இந்த வாங்கு சொல்ற வாய்ப்பு நம்ம ஒருவருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கறதான் எல்லாருக்கும் ஆசை விஷயம் என்ன சொன்னாங்க நீ கனவுல கண்ட வார்த்தையை விழாலுக்கு சொல்லிக்கொடு அவர் வாங்க சொல்லட்டும் ஏன் தெரியுமா அவர் அழகான குரலில் வாங்க சொல்லக்கூடியவர் ஒரத்த குரலில் வாங்க சொல்லக்கூடியவர் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் முறையா செய்யணும் இதான் இந்த மார்க்க விரும்புது எந்த ஒன்றை செஞ்சாலும் அழகான முறையில செய்யறது அப்ப நம்ம விரும்புற விருப்பங்கள் கூட பெரிய வியாபாரியாக ஆசைப்படுங்க பெரிய தொழிலதிபராக ஆசைப்படுங்க மாற்காத தடுக்கல உயர்ந்த விருப்பங்கள் உலகத்திலும் இருக்கணும் மறுமையிலும் ஒரு கிராமத்துக்கு போயிருந்த ஒரு கிராமவாசி அவங்களை நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க நல்ல விருந்தமும் செய்வாங்க நபி அவங்க புறப்படும் போது அந்த கிராமவாசிக்கு சொல்லுவாங்க நீ மதீனா வந்தா என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த கிராமவாசி மதீனாவுக்கு வருவாங்க ரசூல் சரலாலை அவங்க உபகாரம் செய்வதில்ல அவங்க யாரும் இல்ல அந்த கிராமவாசியை நல்லா கவனிக்கிறாங்க நல்லா கவனிச்சுட்டு போது கேட்கறாங்க சல்னி என்னிடத்துல ஏதாவது கேளுப்பான்னு சொல்லி இப்ப நபி கேளுங்க உயர்ந்ததை ரொம்ப உயர்ந்ததை கேட்கணும் அப்ப நபி சொல்றாங்க சல்னி என்னிடத்துல கேளுன்னு சொல்லி அவரு யார சொல்றதா எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க அப்படிங்கிற நம்பி சொல்ல ஆசிரியம் அவங்களுக்கு முகமே இதாயிப்போச்சு ஒரு ஒட்டகம் சாதாரணமானது அதை கேட்டாலும் கேட்டா நபி கொடுப்பாங்க உங்களுடைய ஆசைகள் யூத பெண்மணிகள்ல ஒரு கிழவி இருந்தாங்க யூதர்கள்ல ஒரு கிளவி இருந்தாங்க அந்த கிளவி ஆசைப்படுற மாதிரி நீங்க ஆசைப்படணும் நீங்க ஒட்டகத்தையும் கூதிரையும் ஆசைப்படுறீங்களே ஒரு யூத கிளவி ஆசைப்பட்டா பாருங்க அது மாதிரி நீங்க ஆசைப்படுங்கன்னு சொன்னாங்க பெருமான சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் எகிப்திலிருந்து அவங்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு எகிப்திலிருந்து மூசா அலி இஸ்லாம் சிரியாவுக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய நேரத்துல பனு இஸ்ராயல்கள் சொன்னாங்களாம் யூசுப் அலி இஸ்லாம் எகிப்து அலிம் மரணிக்கிற நேரத்துல அவங்க ஒரு வசியத் பண்ணி இருக்கிறாங்க அது என்னன்னு சொன்னா பிற்காலத்துல இந்த பனுவேலர்கள் யூதர்கள் எகிப்திலிருந்து சிரியா செல்லும் போது என்னுடைய தபரை தோண்டி என் ஜனாதாவை எடுத்துட்டு சிரியால போய் அடக்கணும் பைத்திர முகதில் போய் அடக்கணும் அங்கதான் என்னுடைய முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்க இது யாருடைய வசியத்துக்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய வசியர் அவங்க மூத்தாகி பல வருஷங்கள் ஆச்சின் அபிமானுடைய உடல் வந்து அழியாரு இப்ப யூசுப் அலி இஸ்லாமுடைய வசியத்து யூதர்கள் என்னைக்கு எகிப்திலிருந்து சிரியா போறாங்களோ என் ஜனாதி அவத்துக்கிட்டு போயிடணும் இப்படி ஒரு வசியத் பண்ணிருக்கிறாங்க அதனால மூசாவே நம்ம யூசுப் அலி இஸ்லாமுடைய கபரை தோண்டி எடுத்துட்டு போயிடலாம் மூசா அலி இஸ்லாம் சொல்றாங்க யூசுப் அலி இஸ்லாம் கபர் யாருக்கு தெரியும் உங்களை யாருக்கா தெரியுமா சொல்றாங்க யூசுப் அலி இஸ்லாம் கபர் எங்கம்மா இருக்கு சொல்லுன்னு சொல்லி அந்தமா சொன்னாங்க எனக்கு ஒரு நிபந்தனை அதை ஏத்துக்கிட்டா காட்டி கொடுக்கறேன் இந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டா சொல்லி கொடுக்கறேன் மூசா அலி சரி என்னமா சொல்லு அந்தமா சொல்லுச்சு சொர்க்கத்துல நான் உங்களோட இருக்கணும் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் இந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா நான் காட்டி தரேன் சொல்லி நாம கொஞ்சம் வருத்தம் ஒரு சாதாரண கிளவி ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க ஒரு சாதாரண விஷயத்த சொல்றதுக்கு சொர்க்கத்துல நவிமார்களோட உட்காரணும் நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி நான் காட்ட முடியாது சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அந்த அம்மா இப்படியே ரெண்டு பேருக்கும் பேசுவார்த்தை அல்ல சொல்றான் மூசாவே அந்த அம்மாவுடைய கோரிக்கை ஏத்துக்குங்க ஏன் தெரியுமா அந்த காலம் முதல் இப்படி ஒரு துவா செஞ்சு மறுமையில மூசா போன்ற நபிமார்களோட சொர்க்கத்துல இருக்கோம் இப்படிதான் துவா செய்யுது அந்த கோரிக்கை ஏத்துக்குங்க கோரிக்கை ஏற்ற பிறகுதான் அந்த அம்மா யூசுப் அலி இஸ்லாம் கபர் இருக்கிற இடம் ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்குது அங்க வந்து காட்டி கொடுத்தாங்க கபு தோண்டப்பட்டு யூசுப் அலி இஸ்லாம் ஜனாதிதா எடுத்து செல்லப்பட்டது நபி என்ன சொன்னாங்க ஆசைப்பட்டா இப்படி ஆசைப்படுங்க உயர்வான விஷயத்தை ஆசைப்படுங்க அற்பமான விஷயங்கள் கற்றுத்தருவது கூட உலக ரீதியாகவும் சரி மறுமை ரீதியாகவும் சரி எதை விரும்புறீங்களோ எதை ஆசைப்படுறீங்களோ உயர்ந்தது ஆசைப்படுங்க மேலானது ஆசைப்படுங்க இதை இந்த தீன் கற்றுத்தருது உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் அவனுடைய ஆசை என்ன இருக்கணும் தொழிலாகியாவே இருக்குன்னு நினைக்க கூடாது அவனுக்கு ஒரு ஆசை இருக்கணும் நல்ல சம்பாதித்து ஒரு முதலாளியாக ஆகணும் அதுக்காண்டி மோசடி செய்தல்ல நிறைவேற்றுவான் நீங்க அல்லாவை பத்தி எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதாங்க அல்லாஹ் நடக்கிறான் ஹதீஸ்ல வருது இன்னும் அல்லாஹ அல்லா சொல்றான் என்ன அடிமை என்னை பத்தி என்ன நினைக்கிறான் அப்படிதான் நடப்பேன் நீங்க ஆசைப்படணும் ஒரு முதலாளி ஆகணும் ஒரு தொழிலாளர் ஆசைப்பட்டா அவர் நியாயமா உழைத்தா அல்ல முதலாளியாக ஆக்குவா நம்ம ஊர்ல இருக்கிற முதலாளிகள் எல்லாரும் முதலாளிகளா வந்தவர்கள் அல்ல பிறக்கும் போதே முதலாளிகள் அல்ல எத்தனை பேர் தொழிலாளிகள் தான் மார்க்க ஆசைகள் ஆர்வங்களை கூட உயர்ந்து ஆசைப்படுங்க மார்க ரீதியா இருந்தாலும் சாதாரணம் எப்படிப்பட்ட காரி ஆகணும் ஒரு காரி பாசித் மாதிரி ஆகணும் நடக்க முடியாது எதுவுமே கிடையாது ஒரு காரி பாசித் மாதிரி ஆகணும் ஒரு காரி அப்துல் ரஹ்மான் சுதேஷ் மாதிரி ஆகணும் எண்ணங்களும் ஆசைகளும் எப்போதுமே உயர்ந்த தரத்துலதான் இருக்கணும் இதத்தான் நவீன சொன்னாங்க இன்னவாக إن... யுகைப்பு அழகான விருப்பங்கள் உயர்ந்த விருப்பங்களை அல்லா விரும்புறான் சுருக்கமா சொல்ல வந்தது இந்த மார்க்கம் உழைப்ப விரும்புவது சோம்பேறித்தனத்தை இந்த மார்க்க விரும்புறது கிடையாது உழைக்காம அடுத்தவர்களை நம்பி இந்த மார்க்கம் விரும்புவதில்லை நன்றாக உழைப்பதை இந்த மார்க்க விரும்புவது அதே நேரத்தில் இந்த மார்க்கண்டிஷன் வைக்கிறது உழைப்பு சொன்ன ஹலாலான சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் உழைப்பு ஹராம சம்பாதிக்கிறதுக்காண்டி உழைச்சா அது உழைப்பல்ல கஷ்டப்பட்டாலும் சரிதான் எவ்வளவு சிந்தினாலும் சரிதான் ஹலாலிப்பதற்கு தான் உழைப்பு அதுக்கு பேர் தான் இன்னைக்கு ஹலால் வருமானம் ஹலால் சம்பாதிப்பு அதான் நமக்கு ரொம்ப கஷ்ட இருக்குது அதனாலதான் எதுலையுமே நமக்கு பறக்கத்தில் முற்காலத்துல எப்படின்னு சொன்னா எனக்கு இலவசமா கிடைக்குதுன்னா எல்லாரும் பின்னால ஓடி போயிடுறோம் யாரோ ஒரு தலைவருடைய பேச்சை கேட்கறதுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் போய் உட்கார்ந்துட்டாங்க கூட்டிட்டாங்க எவ்வளவு ஐநூறு ரூபாய் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க எனக்கு பணத்தினுடைய அளவும் தெரியல குத்து மதிப்பா சொன்னாப்ப அதுல பிரச்சனை வந்துடக்கூடாது ஏற்கனவே ஒரு பேச்சு குத்து மதிப்பா பணத்தை சொல்லி போட்டேன் அது ஐநூறுவா இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் இருநூறு ஆவ இருக்கலாம் ஆக மொத்தத்துல ஒரு பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போய் உட்கார்ந்த பெண்கள் ஒரு அரசியல் தலைவருடைய கூட்டத்துக்கு ஒரு பிரியாணி பொட்டலம் கிடைக்குதுங்கிறதுக்காக எடுக்க மாட்டாங்க நடந்த முற்காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இது ஒன்னும் இல்ல வீட்டுல மனைவி கேட்கிறாங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கணவர் சொல்றாரு இதோ அல்லாவுடைய வீடு பைத்தூள் இருக்குது மக்கள இருக்கிறாங்க நான் காபால் அப்படி தவாஃப் செய்யறேன் வரும்போது ஒரு பை கிடைக்குது நூறு பொற்காசு இருக்குது சரி நம்ம நினைச்சுக்கோன்னு தவாப் செஞ்சதுதான் நம்மளா இருந்தா அப்படிதான் நினைப்போம் தவா செஞ்சதுக்காண்டி எல்லாம் ஓசில கொடுத்துட்டான் போய் தருதுன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு சந்தோஷமா மனைவிட்டு வர்றாரு மனைவி சொன்னாங்க இது நமக்கு ஹலால் இல்ல ஹரா ாலும்டுக்கூடாது ஹலால் இல்ல அந்த மாதிரி அங்க பசியோட இருக்கலாம் ஆனா இந்த கீழ கடந்த பொருள் நமக்கு ஹலால் கிடையாது எங்க போய் எடுத்துக்கிறோம் அங்க போய் வச்சிருங்க எங்க எடுத்துக்கிறோம் அங்க போய் வச்சிருங்க நூறு பொற்காசு அந்த கணவரும் சரி மனைவி சொல்றதான் சரி என்ன விட என் மனைவி சிறந்தவன் நினைச்சுக்கிட்டு அந்த நூறு பொற்காசு எங்க கிடைக்குதோ அங்க போய் எடுக்க அத போய் வைக்க வர்றாரு வைக்க வர்ற நேரத்துல அங்க ஒரு ஆள் இப்படி அறிவிப்பு செய்யறாரு என்னுடைய நூறு பொற்காசுகளை கொண்ட ஒரு பை கீழே விழுந்துருச்சு யாராவது எடுத்தா கொடுத்துருங்க போய் ஒரு நேரம் போய் குடுக்கறாரு நான் தான் எடுத்தேன் சொல்லி அவர் அதை வாங்கிட்டு அதுல தொள்ளாயிரம் பொற்காசுகள் சேர்த்து ஆயிரம் பொற்காசா போட்டு இந்தாப்பா நீயே வச்சுக்கானு கொடுத்துட்டாரு ஆயிரம் பொற்காசா போட்டு நீயே வச்சுட்டேன்னு பொற்காசு உங்களுக்கு வர எகிப்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வரேன் நான் ஹஜுக்கு வரும்போது ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு இந்த ஆயிரம் பொற்காச ஒரு நேர்மையான மனிதனுக்கு தான் நீ சதக்கா செய்யணும் ஆயிரம் பொற்காச ஒரு நேர்மையான மனிதனுக்கு நீ சதக்கா செய்யணும்னு சொன்னார் அந்த பணக்கார்ட கேட்ட நான் எப்படி அவ்வளவு பெரிய கூட்டத்தில நேர்மையானவரை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்ப அவர் சொல்லி கொடுத்தாரு நூறு தீனார ஒரு பயில போட்டு ஒரு இடத்துல போட்டு அதை எவன் எடுத்துட்டு திருப்பி கொண்டு வர்றானோ அவனுக்கு இந்த ஆயிரம் தீனார குடுத்துரு இதான் அவர் எனக்கு சொன்னது இப்ப இந்த நூறு தீனாரனு எடுத்துட்டு போய் என்னை வந்து குடுத்துட்ட அவருடைய சதக்கா தான் இதுப்பா இந்த ஆயிரம் தீனார பிடிச்சுக்க இதுதான் ஹலால் ஹலால் ரிதுக்கு தான் வேணும்னு யாரும் அவங்களுக்கு பல மடங்கா இந்த ஐநூறு ரூபாய்க்காக நம்ம சமுதாயத்து பெண்கள் மானத்தை அடமான வச்சு வெக்கத்தை அடமான வச்சு குர்க்காவ அடமான வச்சு போய் உட்கார்ங்கிற இதை தூக்கி விசுனா அல்ல ஐநூறு அல்ல அஞ்சு லட்சம் அல்ல அஞ்சு கோடி தருவான் நம்பிக்கை ஹலால்ல எனக்கு உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாம் தருவான் அப்ப இப்ப தேர்தல் காலம் பலருடைய கைகளிலும் பணம் ரொம்ப பொருளுது பலருக்கும் ஆசை என்ன யாராவது ஒரு அஜர்த்து மாதிரி மாட்டாங்களா பணத்தை வாங்கிங்க அஜெத்து நீங்க செலவழி காட்டாலும் யாருக்காவது கொடுத்துருங்க நம்ம முன்னோர்களுக்கு நல்லா செலவுத்துல அபிவிருத்திய கொடுத்தது இந்த ரிஸ்கே ஹலால் நல்லா கொடுத்தோம் அப்ப எவ்வளவு நாளும் சம்பாதிங்க நம்ம சொன்னோம் அதெல்லாம் ஹலாலா சம்பாதிக்கிறது உழைப்பாளர்கள் அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் ஊதியம் அவங்களுக்கான வாதாடுவேன் தொழிலாளர்கள் அவங்களுக்கான முறையான சம்பளம் தரப்படலைன்னு சொன்னா நாளை மறுமையில அல்லாவுடைய கோர்ட்ல இந்த தொழிலாளர்களுக்காக நான் வாதாடுவேன் ஆக தொழிலாளர்களுக்கு மறுமையில யார் வக்கீல் அல்லாவுடைய தூதர் வக்கீல் பெருமான வக்கீல் தொழிலாளருடைய வேலையை குறைங்க சம்பளத்தை குறைக்காதீங்க வேலையை குறைங்க நபி சொன்னாங்க உங்கள்ட வேலை செய்ய வேலையை குறைச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையாக எழுதப்படும் வேலைக்காரனுடைய வேலையை குறைச்சா மறுமையில நன்மையாக எழுதப்படும் என்று பெருமாண் செல்ல சொன்னாங்க அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு இவாதத்துகளுக்கான அவகாசம் கொடுங்க தொழுகிறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அவகாசம் கொடுங்க சங்கையான ரமதானுடைய மாதம் வருது நான் தான் இந்த டாபிக்கையும் எடுத்தேன் ரமதான் மாதத்துல நம்முடைய தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடியவங்க நோன்பு வைக்கிறதுக்கு ஆர்வப்படுத்துங்க அவங்களை நோன் வைக்கிறதுக்கு சிறந்த உணவு சிறந்த சகருடைய சாப்பாடு இஃப்தார் உணவு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு தராவீக தொழுவதற்கான வாய்ப்பு கொடுங்க ரமதான் குரானுடைய மாதம் தொழுவதற்கான ஏற்பாடு ஒண்ணு கடைகள்ல செய்யுங்க அல்லது மஸ்ஜித்ல போய் தொழிலாளர்கள் தொழுவதற்கான வாய்ப்பு கொடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மிடத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொடுங்க பல நம்முடைய தொழிலாளர்களை தான் நம்முடைய மார்க்கம் விரும்புவது அல்லாஹூடத்தில் சிறந்த மக்கள் இந்த வியாபாரிகள் மறுமையிலே நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் அல்லாஹைய நல்ல வியாபாரிகளாக நல்ல நம்பிக்கையான தொழிலாளர்களாக நம் எல்லோரையும் ஆக்கியிருவானாக இறுதி வரை அடுத்தவர்களை சாராமல் நம் சொந்த கரத்தால் உழைத்து உண்ணக்கூடிய ஹலாலான ரிசப்பை உண்ணக்கூடிய மக்களாக ஆக்கியிருவானாக மகிழ்வுக்கு பிறகு வளமையாக நடக்கக்கூடிய பெண்களுக்கான பயன் நாள்